ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் சர்வேஸ்வரனான பகவான் பிரம்மாவையும் இந்த லோகத்தையும் சிருஷ்டி செய்து இந்த லோகத்தை சரியானபடி சிருஷ்டி பண்றதுக்கான பொறுப்பை பிரஜாபதியான பிரம்மா கிட்ட கொடுத்தார் பிரம்மா இந்த லோகம் ஜனங்கள் ஜனங்களுக்கு தேவையான வஸ்துக்கள் அவ்வளவையும் பிரம்மா சிருஷ்டி பண்ணிவிட்டு என்ன சொல்கிறார் ஜனங்களான நம்மள்கிட்ட கீதை சொல்கிறது சகஜஜா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி பிரஜாபதியான பிரம்மா பிரஜைகளை சிருஷ்டி பண்ணும் பொழுது யஜ்னத்தையும் சே சேர்த்து சிருஷ்டி பண்ணுறார் யஜம்னா அக்னி அக்னியையும் சேர்த்து சிருஷ்டி பண்ணி சொல்கிறார் அனேன பிரசவிஷ்யம் இதை வச்சுண்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அனைத்தையும் அடைய வேண்டியது ஏஷவோஸ்து இஷ்ட காமதுக்கு உங்களுக்கு என்னென்னெல்லாம் தேவையோ அவளையும் அவளவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த அக்னி அப்படின்னு பிரம்மா சொல்கிறார் காமதுக்கு காமதுக்குன்னா நம்ம ஊரில் உள்ள பசுமாடு பால் மாத்திரம்தான் கொடுக்கும் ஆனால் காமதேனுங்கிறது தேவலோகத்து பசு அது பால் மாத்திரம் இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அவளவையும் நமக்கு கொடுக்கக்கூடியது சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் வசிஷ்டர் வச்சிருந்தார் காமதேனுங்கிற பசுவை அதனுடைய குழந்தைய யுத்தத்துக்கு வேண்டிய சேனைகளை கொடுத்தது ஆயுதங்களை கொடுத்ததுன்னு சரித்திரங்கள்லாம் வருது நமக்கு என்ன தேவையோ அவ்வளவையும் கொடுக்கக்கூடியது காமதேன பசு அது போல இந்த அக்னி அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கொடுத்தார் எப்படி இதை வச்சுன்னு நாம் சிரேச அடையிறது அப்படின்னா பிரம்மாவே சொல்கிறார் தேவான் பாவயதானேன தே தேவா பரஸ்பரம் பாவயந்தகா ஸ்ரேய்பரம் அபாப்சியதா தேவான் பாவயதானேனா அனேனா இந்த அக்னியை வச்சுண்டு நாம் செய்ய வேண்டிய ஹோமங்கள் யஜ்யங்களை பண்ணி தேவான் பாவ தேவதைகளை நீங்கள் உபாசிக்க வேண்டியது தேவதைகளுக்கு வேண்டியதை நீங்கள் இங்கிருந்து கொடுக்கணும் தே தேவா பாவயந்தோ உங்களுக்கு தேவையானது பரஸ்பரம் பாவஜந்தகா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் தேவதைகளுக்கு கொடுத்த கொடுக்கறதுனாலேயும் தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கறதுனாலேயும் ஸ்ரேஜ்பரம் அவாப்சியததா பரம்ஸ்ரேஜஹா அவாப்சதா மோட்சத்தை நீங்கள் அடைய வேண்டியது அப்படின்னு பிரஜாபதி சொல்கிறார் மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடியது இந்த யஜ்யம் அக்னி அவ்வளோ உயர்ந்ததான ஒரு தேவத்தை அக்னி அவருடைய சரித்திரம் பெருஷாக சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து நாம் பார்த்தோம் ஆனால் விட்டு விட்டு விட்டு வரும் அவருடைய சரித்திரம் முதல்ல நாம் ஒரு சின்ன சரித்திரம் பார்ப்போம் அவருடைய சரித்திரத்தை கஷ்யப்பர்ன்னு ஒரு ரிஷி கஷ்யப்பர் ரெண்டு மூணு பேர் உண்டு இருந்திருக்கா அந்த பேரில் அதில் ஒரு ரிஷி கஷ்யப்பரன்னு அவர் விவாகம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணிட்டு ஆசிரமத்தில் வாசம் பண்ணிட்டு வரார் அவருடைய பத்னி சிறு வயசு அவர் அடிக்கடி எந்த யாகங்கள் நடந்தாலும் அங்கே போகிறதுன்னு வழக்கம் அப்போ போகிற பொழுது எப்பொழுதுமே யாருமே ஆற்ற விட்டு வெளியூருக்கு போகிற பொழுது சில நியமங்கள் உண்டு என்னென்னா நம் ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எப்போ ஊருக்கு கிளம்பினாலும் எல்லா வஸ்துக்களையும் எடுத்து வச்சு முன்னாடி நமக்குன்னு உள்ள அக்னிக்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கணும் அந்த அக்னிக்கிட்ட நான் இது மாதிரி ஊருக்கு கிளம்பி போகிறேன் நீ இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டில் வாசம் பண்ணுற அத்தனை பேருக்கும் நீ பாதுகாப்பாக இருந்து என்னுடைய குடும்பத்தை நீ பார்த்துக்கணும்னு நான் வர்ற வரைக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த மந்திரங்களை சொல்லி இத்தனை நாள் நான் ஊருக்கு போப்பினேன் நீ பார்த்துக்கணும்னு அந்த அக்னியக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மௌனமாக கலந்து கடைசியாக அக்னிக்கிட்ட சொல்லிட்டு போகணும் அக்னிக்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அங்கே ஒன்றும் தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது ஆற்றுல அப்படின்னு நியமனம் கிளம்பி போகணும் ஊருக்கெல்லாம் முடிச்சு போயிட்டு எல்லாம் முடிச்சுண்டு திரும்ப வந்த உடனே கைகால்களை அலம்பிண்டு முதல் வேலையாக நாம் வர்ற பொழுது என்ன சொல்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம்னால் நாம் ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு பைய எடுத்துன்னு ஆற்றுக்கு வந்தால் வந்த உடனே நம்ம பார்த்து குழந்தைகள்லாம் முதல்ல பையை திறந்து பார்க்கும் நமக்குன்னு அப்பா என்ன வாங்கி வந்திருக்கார் அப்படின்னு பிஸ்கட் இருக்கா விளையாட்டு பொம்மைகள் இருக்கான்னு குழந்தைகள் எல்லா சாமானியும் எடுத்து வச்சு பார்க்கும் அதுபோல் நாம் வர்ற பொழுது அந்த அக்னியானவர் நம்முடைய பையன் பார்க்குற நமக்குன்னு என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு குழந்தைகள்லாம் வந்து பார்க்குறா போல் அந்த அக்னி பார்க்குற அதனால தான் நாம் எங்கே வெளியூர் போயிட்டு வந்தாலும் அக்னிக்கீன்னு ஒரு வஸ்து நாம் வாழ்ந்து வர்றதுன்னு வச்சுக்கணும் சமித்துகள் அல்லது தர்பை அல்லது நெய் அக்னிக்கீன்னு கொடுக்கக்கூடிய ஹவிசை ஒன்று வாழ்ந்து வரணும் அது வாழ்ந்து வந்தால் அந்த அக்னி சந்தோஷப்பட்டு ஐஸ்வர்யம் நமக்கு நிறைய கொடுக்கறாருன்னு நாம வெளியூர் போயிட்டு வர்ற பொழுது நமக்குன்னு இவர் ஏதோ ஒன்னு வாழ்ந்து வரார் அவர் வெறும்னா வரப்படாதுன்னு பை நிறைய பணத்தை அடைச்சு கொண்டு வரும்படியாக பண்ணுவார் அக்னி அப்படின்னு வர்ணிக்கிறது அப்படி வந்த உடனே கைகால்கள் அலமிண்டு அந்த அக்னிக்கீன்னு வாய்ந்த அந்த வஸ்துவை அக்னிக்கிட்ட வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் குழந்தையை தூக்கி கொஞ்சனம் அப்படின்னு நம்முடைய ஜம்மசாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது அப்படி இந்த கஷ்யபுர் மகர்ஷி ஒரு சத்ரயாகம் நடக்கிறது சத்ரயாகம்ங்கிறது ஒரு மாதத்துக்கு மேலே நடக்கக்கூடிய யாகம் அந்த யாகத்தில் போய் கலந்துட்டால் அந்த யாகம் பூர்த்தி ஆறு வரைக்கும் கிளம்பி வரப்படாது அது மாதிரி யாகம் சத்ரயாகம்னு அப்படி கிளம்புற பொழுது அவர் அந்த அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டோ பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பி போகிறார் அந்த அக்னியை பாதுகாப்பாக வச்சுட்டு கிளம்பி போகிறார் சின்ன குழந்த சின்ன வயசு அவருடைய பத்னி அதான் அந்த அக்னி பாதுகாக்கிறார் யக்னேஸ்வரர் அவர் கிளம்பி போகிறார் இந்த பொண்ணு மாத்திரம் தனியாக இருக்கா ஆசிரமத்தில் அந்த அக்னியினுடைய பாதுகாப்பில் அப்போது என்னாச்சு யாரோ வாசலில் கூப்பிட்றா போல் காதில் விழுந்தது வாசலுக்கு வந்து பார்த்தா ரொம்ப தாகமாக இருக்குது ஒரு டம்நாடு ஜலம் ஒரு யுவா ஒரு சிறு வயசு பையன் தீர்த்தம் கேட்கலாம் வெயில் அதிகமா இருக்கு தாகமா இருக்கு ஜலம் வேணும் உட்காருன்னு திண்ணேல உட்காச வச்சுட்டும் பொண்ணு ஜலம் எடுத்துன்னு வர எடுத்துன்னு வர்ற பொழுது அந்த அக்னி சொல்றாரு அம்மா வீட்டை விட்டு வெளியில போகப்படாது திண்ணையிலேயே வச்சுடு அப்படின்னு அந்த அக்னி சொல்றார் அவள் சொம்ப தீர்த்தம் எடுத்துன்னு போய் வச்சு உட்காருன்னு சொம்பு ஜலம் கொடுத்துட்டும் எங்கேருந்து வரையில என்னன்னு விசாரிக்கிறான் அப்படி விசாரிக்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது திருணாணி பூமி உதகம் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்கிறது யார் வந்தாலும் வாங்கோன்னு சொல்லணும் வாய் நிறைய வரணும்னு கூப்பிடணும் திருணம் ஆசனம் கொடுக்கணும் உட்காரத்துக்கு பலகாயோ பாயோ ஒரு துண்டோ ஏதோ ஒன்று கொடுத்து உட்கார சொல்லணும் உதகம் ஜலம் கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு வாக்படுத்த சூழ்நான தீர்க்கம் கொடுத்து சௌக்கியமாக இருக்கையில என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கணும்னு சாஸ்திரம் இது விசாரித்தா அஷ்டைஸ்வரியமும் நமக்கு குறவே இருக்காது அமங்கலமே காதலை விழாதுன்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது கெட்ட சத்தங்களோ ஒரு கெட்ட விஷயங்களே நடக்காது இது மாதிரி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு அஷ்டைஸ்வரியமும் சமர்த்தியாக இருக்கும் லக்ஷ்மி கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இப்படி அந்த பொண்ணும் தீர்க்கம் கொடுத்தோ இங்கிருந்து வரையில் என்னன்னு விசாரித்தான் அந்த யுவா சொன்னால் நான் பக்கத்தில் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் இங்கேதான் வேதம்லாம் படித்த வேதம் சாஸ்திரங்கள்லாம் படித்த பிறகு நான் கிளம்பி போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்படியா எந்த மகரிஷி என்ன ஆசிரமம் அப்படின்னு விசாரித்தான் அப்போது அவன் இது மாதிரி இந்த ரிஷியினுடைய ஆசிரமத்திலேருந்து வரேன் அப்படின்ன உடனே அந்த பொண்ணு சொல்கிறா அப்படியா அவர் என்னுடைய தகப்பனார் தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறார் அப்படியா அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவன் நந்தன் சொன்னான் பேர் நந்தன் பேர் அப்படியா ஓ நந்தனானி என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னா கடைசியில் யார் என்ன ரெண்டு பேரும் பால்ய சிநேகித்தா சிறு வயசில் ஒன்னா விளையாடினவான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார் ஆனால் தெரியல அடையாளம் தெரியல அவளுக்கும் வயசாகிடுச்சு அடையாளம் தெரியல ஓ அவனா நீன்னு ரெண்டு பேரும் ஸ்னேகத்தோடு உட்காந்து பேச்சு வ பேச்சு சுவாரஸ்யத்தில் ரொம்ப நாள் உட்காந்து பேசிகிட்டே இருந்துட்டா அந்த அக்னி வந்து அவ்வளோ கூப்பிட்டதுமா இன்னொரு புருஷன்ட்ட ரொம்ப நாளை பேசப்படாது உள்ளவான்னு கூப்பிட்டா அக்னி அவள் பேச்சு சுவாரஸ்யத்தில் காதலியே வெளியில ரொம்ப நாழி ஆகிடுச்சு அப்படியே பேசின்னு பழைய நாளில் நாம் விளையாடின்னு இருந்தது அப்படின்னு பேசின்ண்டே இருந்தா அப்படி பேசின்னு அந்த வந்த யுவா என்ன சொன்னால் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டான் என்ன விஷயம் நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஏதோ கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுத்து உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் ஆனால் நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம் இப்போவும் எனக்கு அந்த ஆசை இருக்குதுன்னு நான் அந்த பையன் எவ்வளோ பெரிய அனர்த்தம் அது சொன்னான் அப்படி சொன்ன உடனே அக்னிக்கு தூக்கி வாரி போட்டுது உடனே அந்த அக்னி சொல்லிட்டு அப்பா நீ தப்பாக பேசுகிற அவள் கஷ்டப்படுற இன்னொரு ரிஷியருடைய பத்னி நீ அப்படி சொல்லப்படாது அவர் ஊரில் இல்லாத பொழுது நீ இங்கே வந்து இத்தனை பேசியிருந்துருக்கிறதே தவறு இந்த தப்பை பண்ணாதேன்னு அந்த அக்னி சொல்லிவிட்டு அந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோமே அதெல்லாம் தெரிஞ்சுதான்னு அவன் பேச பேச அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து கொடுத்தோம் ஸ்திரீ ஆனத்துனால சப்பலானு பேர் ஸ்திரீகளுக்கு சப்பலான்னா தாசாம்புத்தி சதுர்குணாகான்னு சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம் ஸ்திரீகளுக்கு புத்தி சக்தி ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப வேகமாக வேலை செய்யும் அவருடைய மூளை நாம் ஒரு விஷயத்தை இப்படி யோஜனை பண்ணிட்டுருக்கோம் யோஜனை பண்ணிட்டுருக்கிற நேரத்தில் ஸ்திரீகள் நாலு அஞ்சு விஷயத்தை பற்றி யோஜனை பண்ணிவிடுவான் அந்த அளவுக்கு புத்தியினுடைய வேகம் ஜாஸ்தின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி அவன் சொன்ன உடனே இவளுக்கு அங்கே நடந்தது பூரா ஞாபகம் வந்து எல்லா எண்ணிக்கை வரைக்கும் உள்ள விஷயங்களை பூரா அவளுக்கு ஞாபகம் வந்தது அவனை உள்ள கூப்பிட்டு ஒரு வா சாதம் போடணும்னு அவளுக்கு தோணி போச்சு வா உள்ள வா அப்படின்னு உள்ளே அழிச்சுன்னு வந்தான் அந்த அக்னி சொல்லித்து அம்மா பர்த்தா இல்லாதபோது பரபுருஷனை வீட்டுக்குள்ள விடப்படாதுன்னு சாஸ்திரம் என்னை பாதுகாப்பாக வச்சுட்டு போயிருக்கார் நீ அவனை உள்ளெல்லாம் வரவழைக்காதே அப்படின்னு அந்த அக்னி எச்சரிச்சுட்டே இருக்கு அவன் உள்ளே அழைச்சின்னு வந்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவன்கிட்ட உட்காந்து பழைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாள் அப்படியே பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்ததுங்கிறத அடுத்த